வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம்பிக்கை என்பது பிறர் நம்ம சந்தேகமின்றி வெளிப்படுத்தும் ஒரு நல்ல எண்ணமாகும் ஆகையால் அத்தகைய நம்பிக்கையினை பிறரிடமிருந்து பெறுவது மிக கடினம் பெற்ற பிறகு அந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துவது என்பது மிகப்பெரிய குற்றம் அமைபத்தில் செய்தித்தாளில் நாம் படித்தது இரண்டு நண்பர்கள் சிறிய இருந்து, நல்ல நண்பர்களாக பழகி இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொண்ட நண்பர்கள் பனிச்சூழல் காரணமாக இருவரும் நகர்பகுதிகளுக்கு குடிபெயர்கிறார்கள் நல்ல வசதியான வாழ்க்கை தான் இருவரும் மகிழ்ச்சியாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நண்பர்களுள் ஒருவருக்கு திருமணம் நடைபெறுகிறது திருமணம் நடைபெற்ற பிறகும் இவர்களுடைய நட்பு தொடர்ந்து நீண்டுகொண்டே இருக்கிறது நண்பர்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை இன்னும் சொல்ல தம்முடைய மனைவி தனியாக இருக்கிறாள் என்பதற்காக பாதுகாப்பிற்கு இன்னொரு நண்பனை வீட்டில் இருக்கும்படி செய்வது வரை இவர்களுடைய நம்பிக்கையும் நட்பும் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் அந்த வீட்டில் பாதுகாப்புக்கு வைக்கப்பட்ட நண்பர் தம்முடைய நம்பிக்கையை எவ்வாறு வீணடித்தார் என்றால் அந்த பெண்ணை தானும் அடைய நினைத்து விட்டார் அடைய நினைத்தது மட்டுமல்ல ஏதோ ஒரு சூழல் காரணமாக அந்த பெண்ணை அவர் அடைந்தும் விட்டார் அவர் அந்த பெண்ணை அடைந்ததன் காரணமாக இருவரும் சேர்ந்து சதி செய்து அந்த இன்னொரு நண்பரை அதாவது அந்த பெண்ணின் கணவரை உணவில் விஷம் வைத்து கொலை செய்து விட்டார்கள் இந்த கொலை செய்த பிறகுதான் இந்த நண்பர் இந்த பெண்ணிற்காக வயதிலிருந்து பழகி வந்த தன்னுடைய நண்பரையே கொலை செய்து விட்டார் என்ற செய்தி பிறருக்கு தெரிந்தது இது கொலை செய்த அந்த நண்பருக்கு மிகப்பெரிய பாவம் என்று ஒருபோதும் தோன்றியிருக்காது என்றுதான் கருத தோன்றுகிறது ஆனால் நம்முடைய சான்றோர்கள் சொல்லும் பொழுது இத்தகைய செயலை செய்வோர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகள் அல்லது தீமைகளுல் மிக கொடிய தீமையை செய்தவர்கள் என்று கூறுகிறார்கள் திருவள்ளுவர் கூறும் பொழுது எந்த ஐயத்திற்கும் இடமின்றி ஒருவர் நம்மை அவருடைய இல்லத்தில் அனுமதிக்கிறார் என்றால் அந்த இல்லத்தில் அவருடைய மனைவியை அடைய நினைப்பது செத்த பிணத்திற்கு சமமானவர்கள் செய்யக்கூடிய செயல் என்று வலியுறுத்துகிறார் ஆகையால் நம் அத்தகைய நிலைக்கு என்றும் செல்லக்கூடாது இது நம் ஒழுக்கம் சார்ந்த அல்லது நம் பண்பாடு சார்ந்த செயல்பாடு என்பதால் நம்பிக்கையை மட்டுமல்ல நம்முடைய அற வாழ்க்கையையும் இந்த இடத்தில் வெளிப்படுத்தியாக வேண்டும் ஆகையால் நண்பனின் மனைவி என்றால் நிச்சயமாக பொறுப்பையும் நாம் உணர்ந்து திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினைந்து பிறன் இல் விளையாமை எண் நூத்தி நாற்பத்தி மூன்று விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் மீண்டும் குரல் விழிந்தாரில் வேறல்லர் மன்றத் தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி